கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மயம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாக இந்த திருச்செலோடு சேர்ந்து சந்தானத்தில் தேவாசிர்வாதங்களையும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு தேவன்காக நான் தேவனை துதிக்கின்றேன் ஆண்டு நாமத்திற்கு மயிம் உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் அடியனுக்கும் தேவன் நல்லவரும் போதுமானவருமான இருந்தபடியாக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் கத்திரைய நாமத்திற்கு மயம உண்டாவதாக தேவனோடு அதிகம் நெருங்கி கடந்த நாட்களிலேயும் தேவனுடைய சுத்தத்தை அறியும் முடியாக அந்த பாக்கியத்தை தேவன் தந்தமைக்காக நான் தேவனுக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் நான் உடைய ஜபத்தில் இன்று கண்ட ஒரு வெளிப்படத்தில் பயங்கரமான புயல் காற்று அடிக்கின்றது அடிக்கும்போது என்னுடைய கண்ணெதிராக நிறைய மரம் செடி எல்லாம் காணப்படுகின்றது அதில் நிறைய விழுந்து விட்டது ஒரு கோப்பில் அதாவது மரங்கள் அங்கங்கமாக கொண்டையெல்லாம் அசைகிறது ஆனால் அது ஒன்றும் சேதமாகாமல் அதுல சில கிளைகள் அண்டு போகிறது சில கொப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆனால் அந்த மரமானது அப்படியே அந்த காற்றுக்கு அந்த புயல் காற்றுக்கு தப்பி அந்த தோப்புகளை அது நிற்கிறதாக எனக்கு தெரிந்தது தேவனுக்கு மயம உண்டாவதாக இவைகளை நான் கவனித்து மறுபடியும் தேவ நான் தேவன் உக்கைகளை நான் ஜாரித்து ஜபம் பண்ணுகின்ற ஆண்டவராகிய தேவன் என்னோட இடைப்பட்ட காரியம் ஏற்கனவே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் கண்டறிந்து காரியம் அதுவாக இருக்கிறது இன்று இந்த வேத வாக்கியத்தை என்னோட கூட கருத்து இன்று காலையிலே பேசினார் ஒன்றிய புஷ்பதம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறது பாவம் செய்கிற அவரை அறிவும் இல்லை அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பாவம் செய்து கொண்டு மற்றபடி எழுப்புதல் உண்டாக்கிறதோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதோ அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நான் அறிகின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நிலைத்திருக்கிறது பலரும் நிலைத்திருக்கிறது அது பலன் கொடுக்கும் கனி கொடுக்கும் அது ஒரு புரோஜனப்படும் மற்றபடி நிலைத்தராது ஒன்றும் அது பலனத்ததாக போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் தேவனுடைய பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக நிலைத்திருத்தல் யோகுவுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சூழல்களை நாம் பார்க்கும் போது அது மகா பயங்கரமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம் யோக இரண்டாவது வாரம் பத்தாவது வாக்கியமும் யோபின் புஸ்ஸகம் முதலாமதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கும் போது பாவம் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அவர் தேவனிலே நிலைத்திருந்த ஒரு பூர்ண புருஷனாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் தேவையாமத்திற்கு மகிமே ஆனால் யோகனுடைய வாழ்க்கைகளை அவ்வளவு கொண்டு போய்விட்டது அவருடைய சரியிலமும் அழகிவிட்டது ஆனால் யோக இனிமத்திலையும் யோகன் பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறைவு கூறவில்லை என்று இந்த வேலை வாய்க்கைகள் சுட்டிக்காட்டுகிறது அதற்காக நான் தேவனை துணிக்கிறேன் ஆரம்பியினால் தேவனுடைய பிள்ளைகளை அவர்களே எந்த மனிதன் நிலைத்திருக்கிறானோ அவன் பாவம் செய்ய அவன் உதடுவினாலும் பாவம் செய்ய மனதாரும் பாவம் செய்ய தேவனை முன்முறுக்க ோம் அப்படியினால் நாம் பாவம் செய்யாமல் வாழுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது அந்த ஒரு அதிகாரம் தேவருடைய மயிம உண்டாவதாக அதாவது சொல்லும் போது அநீதியா பாவம் தான் என்று யோன் ஐந்து பதினேழு சொல்லி இருக்கிறதையும் நாம் காணுகிறோம் தேவனுடைய பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது ஆண்டவராய் சொல்ல போது பதினைந்தாவது காலத்தில் என்ன நிலைத்தருங்கள் நான் உங்களை நிலைத்திருப்பேன் என்ன நிலைத்தராதன் கணி கொடுக்க மாட்டான் என்ன என்று சொல்லுகின்றார் அதற்காக நான் இன்று காலையில ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் அதாவது நம்மில சிலர் நினைக்கலாம் அப்படியானால் எனக்குள்ளே அதாவது சில விட சில தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பங்கள் சிந்தனைகள் வந்து போகிறது அது எப்படி என்று நாம் கேட்கலாம் அது நம்முடைய மாம்சத்தில் நாம் இருக்கிறபடியால் ஒரு வளர்ச்சிக்கு தக்க அந்த சூழலைகள் இருக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதுவும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் இருக்கலாம் ஆனால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது இயக்கத்தை அவன் செயல்படுத்த மாட்டான் என்பதுதான் அதான் கட்டுவர் சொன்னார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னார் நிர்வாகத்தை நடத்துகின்றவர்கள் அதாவது பொறுப்பிலை இருக்கின்றவர்கள் கோபப்படாமல் இருந்தால் அந்த நிர்வாகத்தை அவர்கள் நடத்த முடியாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அதாவது பாவம் செய்யக்கூடாது என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகின்றது அதாவது கோபம் தொடரே பதறி போய் பேசிவிடாதீர்கள் அதாவது கைகால்களை செயல்படுத்தி விடாதீர்கள் அந்த கோபம் தோண்டி மறையும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது முறைகேடாய் நடக்கும்போது தேவட சத்தியத்திற்கு மாறாக நடக்கும் போது ஒழுங்கிலமாய் நடக்கும்போது கோபப்படாமல் இருந்தால் அவர்களும் சரியில்லை என்றுதான் அர்த்தம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அப்படி நான் வேகத்திலே பார்க்கின்றோன் ஒரு ஒரு விவசாயம் இருக்கிறான் அதை இன்னொருவன் வந்து மாட்டை விட்டு மேற்கிறான் என்றால் அவன் பார்த்து சுரித்துக் கொண்டே இருந்தால் பிறர் அவனை பொறுமசாலி ரொம்ப அருமையான விவசாயி என்று சொல்லுவானா ஏமாடு பிழைக்க தெரியாதவன் இவன் இந்த தொழிலுக்கே சரியில்லை என்று சொல்லுவார்கள் தேவனுக்கு மயமே உண்டாவதாக ஆனபடினால் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நான் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் அன்பு தாழ்மை அப்படி என்று சொல்லி சீர்கெட்டு போய்விட்டு என்று நாம் உலகம் முழுவதும் ஒருவகையான அன்பு ஆண்களும் பெண்களும் கைகோர்த்து ஆடுவென்றதோ சீர்கேடாக மேடைகளில் நின்று கேவலமாக தேவனை மகிழப்படுத்துகிறதோ என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா இதெல்லாம் அன்பு இதெல்லாம் ஐக்கியம் ஐக்கியம் என்று சொன்னால் ததா பாவம் செய்யாமல் வாழ்கிறது என்றால் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற செயலருக்கு விரோதமாக நெருப்பாக நின்று தேவ சத்தத்தை போது